دار ஒன்பது இறை விசுவாசியான கூட்டத்தாரின் வீடுகளில் உள்ளவர்களே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் நிச்சயமாக அல்லாஹு நாடினால் உங்களை நாங்கள் வந்து சேருவோம் என்று கூறிய நபி சொல்லு அலிகம் அவர்கள் நான் என் சகோதரர்களை பார்க்க ஆசைப்படுகிறேன் என்றும் கூறினார்கள் அப்போது நபி தோடர்கள் அவர்களே நாங்கள் உங்களின் சகோதரர்களாக என்று கேட்டார்கள் நீங்கள் என் தோடர்கள் நம் சகோதரர்கள் இதுவரை வரவில்லை என்று நபி சொல்லாஹோ அலிகம் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இறை உங்கள் சமுதாயத்தில் இதுவரை வராதவர்களை எப்படி அறிந்து கொள்வீர்கள் என்று நபி தோடர்கள் குதிரைகளுக்கு மத்தியில் கை கால் முகம் வெளுத்த குதிரை ஒன்று ஒருவருக்கு இருந்தால் அதை அவர் எளிதாக அறிந்து கொள்வார் என்பதை அறிவீர்களா என்று நபி செல்லும் அணிசல்லம் அவர்கள் கேட்டார்கள் இறை தூதர் ஆம் என்று கூறினார்கள் நிச்சயமாக நம் சகோதரர்கள் உழுவின் காரணமாக கை கால் முகம் வெளுத்தவர்களாக மறுமை நாளில் வருவார்கள் நான் அவர்களுக்காக ஹவுஸ் எனும் தடாகத்தின் அருகே காத்திருப்பேன் என்று கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு நான்கு ஒன்பது